வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி அது ஒரு பெரிய ஆன்மீக கூட்டம் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் அவர் பேசி முடிந்ததும் பெண்ணுறுத்தி தன் குழந்தையுடன் துறவியிடம் வந்து தன் குழந்தையை ஆசீர்வதிக்கச் சொன்னார் துறவியும் தீர்க்காயுசுடன் வாழ்க வளமுடன் என ஆசீர்வதித்தார் அந்த பெண்ணுக்கோ தலைகால் புரியவில்லை இவ்வளவு பெரிய ஞானி என் குழந்தையை ஆசீர்வதித்து விட்டார் என பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளுடைய உறவினர் பெண் அப்படி துறவி என்ன வாழ்த்து கூறினார் எனக் கேட்டாள் இந்த பெண்ணும் தீர்க்காயுசுடன் வாழ்க என்று ஞானி தன் குழந்தையை வாழ்த்தியதாக கூறினாள் உடனே உறவுக்கார பெண் அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியென்ன உன் குழந்தைக்கு பெருசா செஞ்சிடும் என்று சற்று கேலியாக கேட்டாள் உடனே குழந்தையின் தாய் தன் உறவுக்கார பெண்ணை கண்ணா பின்னா வென்று கடுமையான சொற்களை சொல்லி திட்ட ஆரம்பித்து விட்டார் உடனே அந்த உறவுக்கார பெண்மணி உடல் பதற சீறி எழுந்து சண்டையிட வந்தாள் உடனே அந்த தாய் சில தீய வார்த்தைகளை உன்னை பற்றி நான் கூறினேன் அது உன்னை பதறச் செய்யவில்லையா அதே போல ஞானி சொன்ன நல்ல வார்த்தைகள் என் குழந்தைக்கு நன்மை செய்யும் வார்த்தைகளுக்கு வலிமை உள்ளது எனவே நல்ல வார்த்தைகளையே நாம் நாளும் பேசுவோம் சரியா